اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما اصابكم من مصيبه فبما كتبت ايديكم ويعفو عن كثير فقال الله تبارك وتعالى ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن توكل على الله فهو حسبه ان الله خالب امرك قد جعل الله لكل شيء قدرا وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من لازم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجاً ومن كل هم فرجاً ورزقه من حيث لا يحتسب وقال عليه الصلاه والسلام ايضا اتاكم شهر رمضان شهر مبارك قال رسول الله وسلم صدق رسول الله الله الله الله صلى صلى عليه عليه وسلم الا وسلم صدق மேலான அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் புத்தம சஹாபாக்கள் தாபிதாங்கள் மற்றும் எல்லா ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் எந்தெண்டும் உண்டாவதா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நில்லியார்களே அல்லாஹு சுபானு சஹாலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லாவிதமான பாவங்களிலிருந்தும் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தப்புவாக கொண்டு வசூயத்தை செய்து கொள்கின்றேன் அல்லாவுடைய நல்லறியார்களே வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் வித்தியாசமான வித்தியாசமான நிகழ்வுகளை அனுபவங்களாக பெற்று வருகின்றோம் நேற்று காணாததை இன்று காண்கிறோம் சென்ற வருடம் எதிர்பார்க்காததை இந்த வருடம் திடீரென நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக வந்து அதனை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னால் மனிதன் ஓரளவுக்கு உணர்ந்து கொள்கிறான் இந்த எதனுடைய பிரதிபலிப்பாக எந்த அமலினுடைய தாக்கமாக ஏற்பட்டிருக்கிறது என்பதை காலம் கடந்த பிறகுதான் மனிதன் அறிந்து கொள்கிறான் அல்லாஹுலே நல்லடியார்களே அல்லாஹூ மகானாவை பொறுத்தவரையில் அவன் அல் காதிருத்துல மிகப்பெரிய பலசாலியாக அவனுடைய பலத்துக்கு வரையறையோ எல்லையோ இல்லாத அளவுக்கு சக்தி நாயனாக இருக்கிறான் அவனுடைய சக்தியை எவராலும் குறைக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாது அந்த அளவுக்கு அவன் சக்தியிலே பூர்த்தியானவனாக இருக்கிறான் எங்களை படைத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அல்லாஹூ அந்த ரப்பிடத்திலே பல படைகளை அவன் தன்னகத்தை வைத்திருக்கின்றான் அந்த படைகளை யாரின் மீது பிரயோகிக்க வேண்டுமோ அவர்கள் மீது அந்த அல்லா அவனது பலத்தை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறான் உலகத்தில் மக்களுக்கு சில சில படைகளை பற்றி அறிவிருக்கலாம் அல்லாவிடத்தில் இருக்கும் படைகளை பற்றி அவனால் படைக்கப்பட்ட மகுளுக்குகளுக்கு தெரியாத அளவுக்கு அவன் தன்னிடத்திலே படை தெரிவித்திருக்கிறான் அகலி போர் நடைபெறுகிறது சகாவாக்கள் மிகப்பெரும் சிரமத்துடன் அந்த போருக்கு முகம் கொடுக்கிறார் குளிரான காலத்தில் மதீனாவிலே மிகப்பெரும் பொருளாதார தட்டுப்பாடும் நெருக்கடியும் இருக்குகின்ற நேரத்தில் வீடுகளில் சமைக்க உணவில்லாத காலத்தில் பஜாரிலே வாங்குவதற்கு பொருள் இல்லாத காலத்தில் பசியை தாங்கிக்கொண்டு கொண்டு குளிரை குளிரிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட உடைகள் இல்லாத நிலையில் அகரிகளை தோண்டி சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா ஒரு காற்றை அனுப்புகிறான் அந்த காற்று எதிரிகளின் குடிசைகளை அடித்து செல்கிறது எதிரிகள் சமையலுக்காக வைத்திருந்த அவர்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் உருண்டு போக ஆரம்பிக்கிறது உணவு சமைத்துக் கொண்டிருந்த பெரும் பாரான் சற்கள் உறிந்து போக ஆரம்பித்து விட்டது எதிரிகளுடைய உள்ளத்தில் அல்லா ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துகிறார் இருந்த இடம் தெரியாமல் அவர்கள் ஓடிவிட்டார்கள் சகாபாக்களுக்கு வெளிரங்கமாக தெரிந்தது காற்று வந்தனால் பயன்று எதிரிகள் நாங்கள் அவர்கள் மீது காற்றை அனுப்பினோம் உங்களுடைய கண்களுக்கு தெரியாத படைகளையும் அனுப்பினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அல்லாஹுடைய நல்லே நோய் என்பது அல்லா அனுப்புகின்ற ஒரு படை பட்சி என்பது அல்லா அனுப்புகின்ற ஒரு படை விலை ஏற்றம் என்பது அல்லா அனுப்புகின்ற ஒரு படை யாரு ரப்புடைய கட்டுப்பாட்டை மீறி சேர்ப்பத ஆரம்பிக்கிறார்களோ பண திமிரினால் அதிகார திமிரினால் இன்னும் இன்னும் தங்களுடைய சக்திகளை நம்பி எ கட்டுப்படுத்த யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டு பூமியிலே செயற்படுகிறார்களோ அவர்களின் திடுப்பினால் பிடிப்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகின்ற படைகள் தான் நோயும் பட்டினியும் பொருளாதார நெருக்கடி பிறாவுனை அல்லா பிடித்தான் பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தி வழக்க சமரா படைய ஆட்களை நாங்கள் பிடித்தோம் பஞ்சத்தை கொண்டு பிடித்தோம் பழங்களை வருமானங்களை குறைப்பதன் ஊடாக பிடித்தோம் ஏன் அப்பொழுதாவது அவர்களுக்கு எங்களுக்கு மேலால் எங்களை கட்டுப்படுத்தும் ஒரு நாயன் இருக்குகிறான் என்ற சிந்தனை அவர்களுக்கு வருவதற்காக என்று குறிப்பிடுகிறார் அல்லாவுடைய நெல்லடியார்களே இப்போது ரமதான் நெருங்குகின்ற கால எங்களுடைய நாட்டிலே இருக்குகின்ற எல்லா மனிதர்களும் ஒரு பெரும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய விட மற்றவர் மிக தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் இந்த நெருக்கடியினுடைய பாரதூரத்தை புரிந்து கொள்வது மிகவும் தேவையாக நாங்கள் இருப்பது ஒரு பஞ்சத்தினுடைய வாயிலை பொருள்களின் விலையேற்றம் என்பது ஒரு பஞ்சம் அல்ல பஞ்சம் வருவதற்கு முன்னால் வருகிற ஒரு மண் ஏற்றை இதற்கு அரபிலே அல் லா என்று சொல்வார்கள் ஆனால் இந்த இடத்துடன் இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ள வேண்டும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஆக்கபூர்வமான முயற்சியை அதற்குரியவர்கள் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்ய தவறும் பட்சத்தில் இதனுடைய அடுத்த கட்டம் ரொம்ப பயங்கரமானது என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது இஸ்லாமிய வரலாறு சொல்கிறது இமான்களினுடைய வரலாற்று நூற்கள் எங்களுக்கு சாட்சி சொல்கிறது எங்களுக்கென்ற வரலாறுகள் பயத்தை ஏற்படுத்துகிறது அச்சத்தை ஏற்படுத்துகிறது அதற்கு முன்னால் முன்கள் இதற்குரிய ஆக்கப்பூர்வமான முயற்சியில் ஈடுபடுவது கட்டாயமாகும் ஓரிரு வரலாற்று குறிப்புகளை நிலைமையை பற்றிய வரலாற்று தகவல்களை உங்களுடன் பரிமாறி கொள்வது பொருத்தமானது என்று நினைக்கின்றேன் அவர்கள் மிக சிறந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர்களுடைய அல்பிதாயா வந்த நூல் உலகத்திலே ஒரு தரமான வரலாற்று நூல் இது போன்றுதான் முகிர்ல்ல அவர்களுடைய வரலாற்று நூல் மிகவும் அதிசயமான தகவல்களை பதிந்திருக்கும் ஒரு நூலாகும் இபுனு கசீர் அஹமதுல்ல அலி ஹிஜிரி முன்னூறு காலப்பகுதி இராக்கில் பக்தாத்திலே ஏற்பட்ட மிக மோசமான பஞ்சத்தை பற்றிய தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள் இபனு அஹமதுல்லாலே ஹிஜிரி ஐநூறுக்கு பிறகு எகிப்திலே பாத்தின ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது வந்த பயங்கரமான பட்டினியை பற்றிய தகவல்களை அந்த கிட்டாபிலை எழுதியிருக்கிறார்கள் அல்லாவுடைய நல்லதியார்களே இந்த நிலைமை இதற்கு அடுத்த கட்டத்துக்கு நகருமாக இருந்தால் மனிதர்கள் அனைவர்களும் மாறிவிடுவார்கள் எப்படி மாறுவார்கள் என்றால் மக்சருடைய மைதானத்தில் இருக்கும் மனோநிலைக்கு போய்விடுவார்கள் செல்வந்தர்கள் ஏழைகளையும் மறந்து விடுவார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளையும் மறந்து விடுவார்கள் கணவன் மனைவியை மறைந்து மறந்து விடுவார் உதவியாளர்கள் யாரும் ஊரிலே இருக்க மாட்டார்கள் நட்பணி செய்து கொண்டிருந்த குழுக்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் பொதுப்பணிகளில் ஈடுபட்டவர்கள் யாரையும் பொந்துகளிலும் தேட முடியாத அளவுக்கு ஒளிந்து போய்விடுவார்கள் மரிலே என்னை வேண்டும் முக்கியம் என்ற அந்த மனோபாவத்துடன் மனிதன் இருப்பதை போன்றுதான் பஞ்சம் என்பது வந்துவிட்டால் மனிதன் மாறிவிடுவான் இவன் கசீர் சொல்லுகிறார்கள் பக்தாத்திலே பொருள்கள் விலையேற்ற மழை ஆரம்பித்தது பஞ்சம் என்றால் நிறைய பேர் நினைக்கிறார்கள் கா இல்லாமல் போவதுதான் வருமானம் குறையவதுதான் பஞ்சம் என்று நினைக்கிறார்கள் அப்படியல்ல பஞ்சம் என்பது காற்று இருக்கும் சேப்பு நிறைய காற்று இருக்கும் கணக்கிலே காற்று இருக்கும் கடை இருக்கும் வீடு இருக்கும் பல கோடி பரிமதியான சொத்துக்கள் இருக்கும் ஆனால் அதனை கொடுத்து வாங்கி சாப்பிட பஜாரிலே பொருள்கள் இருக்காது இப்போது எதனை சாப்பிடுவது தங்க விஷ்கத்தை விழுங்கவா ஐயாயிரம் நோட்டை விழுங்கவா காலியை விழுங்கவா பாநடத்தை விழுங்கவா எல்லா வரக்கத்துடைய கதவுகளை அடைத்து விட்டால் அதனை உலகத்தில் உள்ள உலக சக்திகளினால் திறந்துவிட முடியாது இப்போ நாளுக்கு பொருள்கள் விலை உயர்ந்து கொண்டுகிறது மக்களுடைய தேவை கேட்ப பஜாருக்கு பொருள்கள் வருவதில்லை கட்டுப்பாடு நாட்கள் மாதமாக நகர நாட்கள் போக போக மக்கள் எப்படியான பட்டினிக்கு ஆளாகிறார்கள் என்றால் முதல் முதலில் அடி விழுகிறது வயலாளிகளுக்கு அங்கிருந்தும் இங்கிருந்தும் செய்திகள் வருகிறது படித்த படுக்கையிலே பல வயலாளிகள் இறந்திருக்கிறார்கள் உணவு இல்லாமல் வயலானவர்கள் மூதாட்டிகள் மரணித்த செய்தி வர ஆரம்பிக்கிறது இது முதல் கட்டம் அடுத்த கட்டம் என்னாகிறது எல்லோரும் அந்த பாதிப்பிலே மாற்றிக்கொள்கிறார்கள் பக்தாதிலே ஒரு மனிதன் இரண்டு மாடி வீடு கட்டிருக்கிறார் அந்த வீட்டுக்குள் இருந்து சாப்பிட ரொட்டி இல்லாமல் சிந்திக்கிறார் தெருவிலே ஒரு மனிதன் ரொட்டி விற்று கொண்டு போகிறார் இவர் கீழே இறங்கி இந்த ரொட்டிக்கு என்ன விலை என்று கேட்கும் போது தீர்கத்திலேயோனார்களோ விலை சொல்லல்ல உனது ரெண்டு மாடி வீட்டையும் கொடுத்தால் ஒரு ரொட்டி தருவி இருக்கிறார் அதிசயம் அந்த மனிதர் சிந்திக்கிறார் வீடு பெருமதியா நான் பெருமதியா நான் இருந்தால் ஒரு குடிசை இலாவது வாழலாம் மர நிழலாவது வாழலாம் பின்பு வீட்டை கட்டலாம் வீட்டை விட எனது உயிர் பெறுமதியானது வீட்டை கொடுத்து ரொட்டியை வாங்கி சாப்பிடுகிறார் என்றே இவனுக்கு கசீர் ரஹமதுல்ல குறிப்பிடுகிறார்கள் நாட்கள் இன்னும் நகர நகர நிலைமை இன்னும் படிமோசமான நிலைமைக்கு போகிறது மனித பொத்தியால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்ச்சிகள் அரங்கேற ஆரம்பிக்கிறதே தெருவிலே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களை காணவில்லை ஊர் மக்கள் தேடுகிறார்கள் அவர்களின் வீடுகளுக்குள்ளிருந்து எலும்பு கூடுகள் கிடைக்கிறது யார் இவர்களை கொலை செய்தது என்று தேடினால் யாருமல்ல தாயும் தந்தையும் அவரது இரத்தத்தை குடித்து மாவிசத்தை சாப்பிட்டிருக்கிறார் பெற்றோர்கள் சிந்தித்திருக்கிறார்கள் பிள்ளைகள் முக்கியமா நாங்கள் முக்கியமா நாங்கள் இருந்தால் பிள்ளைகளை பெற்றிருக்கலாம் நாங்களே முக்கியம் என்ற தீர்மானத்துக்கு அவர்கள் வருகிறார்கள் இது கசீர் இன்னொரு அதிசயமான ஒரு வரலாற்று குறிப்பை சொல்கிறார்கள் புதிதாக திருமணமான கணவனும் மனைவியும் வீட்டிலே இருக்கிறார்கள் புதுமன பெண்ணை காணவில்லை பெண் வீட்டாளர்கள் அந்த பெண்ணை தேடி வருகிறார்கள் வீட்டிலே அந்த மனப்பெண் இல்லை வீட்டிலே அவர்கள் அழகி தேடுகிறார்கள் வீட்டின் ஒரு மூளையில் இருந்து எலும்பு கூடுகள் அகப்படுகிறதே பார்த்தால் கணவனே மனைவி அடித்து கொலை செய்து சாப்பிட்டிருக்கிறார்கள் இதற்கு பெயர் பஞ்சம் இதற்கு பெயர் பஞ்சம் இதற்கு அப்பால் அக்களுள் மைத்த தவல் பாதையில் செத்திருக்கும் நாய சாப்பிட்டார்கள் கழுதைகளை சாப்பிட்டார்கள் சில வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது கபிர்களில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எகிப்திலே ஒரு சுவாரஸ்யமான செய்தி எழுதுகிறார்கள் அங்கே எகிப்தில் உள்ள மக்களுக்கு நோய் ஒரு பக்கம் பட்டினி இன்னொரு பக்கம் வைத்தியர்கள் பயப்படுகிறார்கள் நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்ய என்ன காரணம் என்றால் வைத்தியர் சொல்லுகிறார் என்னை அவருடைய வீட்டில் உள்ளவர்கள் நோயாளிகள் வாங்கல் என்று கூப்பிட்டார்கள் நான் பயந்து கொண்டுதான் அவருடன் வீட்டுக்கு போனேன் வீட்டு கதவை தக்கும் போதே வீட்டுக்குள் இருந்து வயதான ஒரு மனிதர் வெளியிலே வந்தார் என்னை பார்த்தார் பார்த்து என்னை கூட்டி சென்றவரிடம் சொல்கிறார் இன்று ஒரு நல்ல மிருகத்தை பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறார் எனக்கு விஷயம் விளங்கி போச்சு என்னத்தான் சாப்பிட போறார்கள் என்ன சாப்பிட போறார்கள் ஏன் வைத்தியர்களை நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம் வைத்தியம் செய்ய வாருங்கள் என்று சென்று அந்த வைத்தியரை வேட்டை ஆடும் அளவுக்கு பஞ்சம் அந்த எகித்தை பிடித்து குலுக்கியது என்பதை தான் இபினு முகிமத்து நல்ல ஆரம்பத்திலே சொன்னேன் பொருளாதார நெருக்கடி என்பது அதன் பின்னணியிலே வரக்கூடிய பஞ்சம் என்பது அதன் பின்னணியிலே வரக்கூடிய இந்த பயங்கரமான நிலைமை என்பதை வரலாற்றில் யாரும் நினைக்க முடியாத கற்பனை செய்ய முடியாத மிக மோசமான நிகழ்வுகளை ஏற்படுத்திவிடும் அல்லாஹுடைய நல்லதார்களே நாங்கள் சிந்திக்க வேண்டும் அப்படியான ஒரு நிலைமை உருவாக முன்பு இதனை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் இதனை அதிகார கதிரைகளில் உள்ளவர்களால் நிறுத்த முடியாது இதனை பொருளாதாரம் படித்தவர்களால் நிறுத்த முடியாது அறிவாளிகளால் நிறுத்த முடியாதே அவர்கள் இருப்பதை பங்கிடவும் உள்ளதை கணக்கு பார்க்கவும் படித்திருக்கிறார்களே தவிர அல்லாது நிறுத்தியதை கொண்டு வரக்கூடிய சக்தி இல்லாதவர்கள் அல்லாஹ் நிறுத்தியதை கொண்டு வரும் சக்தி சுஜூதிலே கண்ணீர் வடிக்கும் நூலுக்கு இருக்கிறதே நோம்பு பிடித்து இசாரில் அணுவர்களுக்கு இருக்கிறதே பாவத்துக்கு முன்னால் தன்னை பாதுகாக்கும் முத்தத்தை எங்களுக்கு இருக்கிறது நேர்ச்சி வைக்கும் மூம்களுக்கு இருக்கிறதே பிறருக்கு உதவும் மூம்களுக்கு இருக்கிறது அவர்களே இந்த நிலைமையில் இருந்து எங்களது சமூகத்தை பாதுகாப்பதற்கு தயாராக வேண்டும் அல்லாவுடைய நல்லறியார்கள் நாங்கள் செய்ய வேண்டிய ஆக்கபூர்வமான முறைகள் என்ன குறை சொல்லிக்கொண்டிருப்பது புத்திசாலித்தனமானதல்ல யாரையும் ஏசுவது திட்டவது புத்திசாலித்தனமானது அல்ல எவனையும் ஏசுவதனால் எங்களுடைய கஷ்டம் நீங்காது யாரையும் குறை சொல்வதனால் எங்களுடைய வருமானம் அதிகரிக்காது நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய வழிவார்க்க வேண்டும் எங்களுடைய எங்களுடைய சங்கதிகள் எதிர்காலத்தில் சிறப்பாக வாழ்வதற்குரிய வழியை சிந்திக்க வேண்டும் அல்லாவுடைய நல்ல இதற்கு பல வழிகளை குரானும் செல்லல்லாக அரைவு செல்லவர்களுடைய வாழ்க்கையும் எங்களுக்கு சொல்லித் தருகிறேன் முதலில் செய்ய வேண்டிய விஷயம் எல்லா மசிதுகளிலும் மசிதுக்கு வர தகுதியுள்ள உதர் இல்லாத தகுந்த காரணம் இல்லாதவர்கள் வீடுகளில் அவர்கள் சொல்லாமல் மஸிதுக்கு வர வேண்டும் மஸிதர்களின் சப்புகளை நிறையுங்கள் முஸ்லிம்கள் சுஜோதிலே விழுங்கள் பட தொழுகைகளை ஜமாத்துடன் தொழுகிற பழக்கத்தை உருவாக்குங்கள் தொழுகைக்கும் தொழுகையின் பக்கம் தாவத்து கொடுப்பதற்கும் ரிசுக்குடன் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது மிகப்பெரிய இருக்கிற பாரு சொல்லுகிறான் நபியே உங்களுடைய குடும்பத்தாருக்கு தொழும்படி ஏ உங்கள் இந்த இடத்திலே நின்று சிந்தித்து பாருங்கல்லாவுடைய குடும்பத்தார்கள் யார் அவர்களுடைய அகில் யார் சல்லல்லா முறைசனுடைய பிள்ளைகள் மனைவிமார்கள் குடும்பம் என்பது மனைவியும் பிள்ளைகளும் ரசூலுல்லா இஸ்லாசுடைய மனைவி மாறுகள் தொழால் ஆக்கலாம் தொழுகையை கலா செய்தவர்களா ரசூலுல்லாவுடைய மகள்மார்கள் தொழுகையை விடுதாக்கலாம் தொழுகையில தொழில்கள் இல்லாதவர்களா அந்த சிறந்த குடும்பத்தில் வாழும் உயர்தர மூமினான அந்த பிள்ளைகளுக்கு தொழுகையினுடைய தாவத்து கொடுங்கள் தொழுகையில் பக்கம் ஏவுங்கள் என்ற உத்தரவை கொடுத்து எங்களுக்கு சொல்லுகிறான் மூமிங்களே நீங்களும் உங்களுடைய மனைவிவாரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் தொழுகையே ஏறிக்கொண்டு நீங்களும் தொழுகையில் உறுதியாக பொறுமையாக இருங்கள் அதோட அசு செய்தே இணைத்து அல்லா பேசுற யாரையு கேட்க மாட்டோம் அல்லா இங்கேயும் சொல்லலை நீங்க எல்லாம் காசு போட்டு அல்லாவுக்கு சாப்பாடு போடுங்க நாங்க கேட்க மாட்டோம் முழு உலகத்துக்கும் சாப்பாடு போடுறது நாங்க பிச்ச போடுறது நாங்க தொழுகை தொழுகையின் தாவத்தின் பக்கம் அல்லா ரிதுக்குடைய சம்பந்தத்தை வெளிப்படுத்துகிறார் தொழுகையில் பேணிதல் காட்டுங்கள் வீணான ஆரோக்கியமற்ற செயல்களை கைவிட்டுவிட்டு ஆரோக்கியமான புற்றுச்சாலித்தனமான செயல்களில் முஸ்லீம்கள் ஈடுபடுங்கள் ரிசுக்குடைய கதவை அல்லா திறப்பான் இரண்டாவது அமல் அதிகமாக ஈடுபட வேண்டும் அதிகமாக ஈடுபட வேண்டும் ரிசுக்கு தடை பெற்றிருக்கும் வருமானம் குறைந்திருக்கும் வீட்டில் உணவுக்கு போராடும் அனைவர்களுக்குமான ஒரு சிறந்த மருந்து இசிப்பார் தெரியுமாங்கள மனிதனுக்கு வந்து கொண்டிருந்த தடைபடும் குறைஞ்சி போகும் வருமானத்தினால் குடும்பம் நடத்த முடியாமல் போகும் வழிகள் வழ வழிகளாக மாறும் இதுக்கு தடைபரும் செஞ்ச பாவத்தால இன்றபடாதே பத்து வருஷத்துக்கு முன்னால செய்த பாவம் இருபது வருஷத்துக்கு முன்பு ஒருவனுக்கு செய்த அநியாயம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால வாங்கிய வட்டி முப்பது வருஷத்துக்கு முன்பே அளவு நிறுவையில் செய்தவோ சரி என்று தடையாக அமைது வலியுறுத்தினாங்க சொல்லி நிறுத்த மனிதனுக்கு எவ்வளவு ஏறுவோ ஒரு நாளையில எத்தனை செய்ய முடியும் அவனும் செய்யணும் புகாரில் இருக்கிறது கடைசியாக சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகள் أستغفر الله صلى الله أستغفر الله العظيم صلى الله أستغفر الله العظيم الذي لا إله إلا هو الحج القيوم وأتوب إليه صحيحا حديث للك قد المريل بكبابا كده نعلم الله عند استغفار على من يشروع استغفار إذا نالي رمضان ورجاني வருகிறான் கையில் ஒரு சவாலை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு நெருக்கடியான காலத்தில் விருந்தாளியை அனுப்புகிறேன் ரமதானை முறையாக பயன்படுத்தி உங்களுடைய சிக்கலை பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளுங்கள் செல்லல்ல செல்லும் சஹாபாக்களுக்கு ரலான் அறிமுகப்படுத்தும்பு சொன்னாங்க வேற மாதங்களுக்கு இப்படி ஒரு வார்த்தையை உபயோகித்தார்களா என்று ஹதீசுகளில் காணக்கூடியதாக இல்ல ரமதானுக்கு உபயோகித்தாங்க ரமலானுடைய மாதம் வந்திருக்கு ஷஹ்ரு முபாரக் பதக்கச் செய்யப்பட்ட மாதம் தான் பறக்கத்தான மாதம் யப்பட்ட மாதம் இந்த மாதத்தில பாருங்க நமலான உள்ள பிரதான வணக்கங்கள் எல்லாம் அமலையெல்லாம் பாவங்களை அழிக்கத்தான் நமக்கு அமல்களை அல்லாஹு பண்ணி இருக்கிறான் நமக்கு பிரதான அமல்கள் என்ன பகலில நோன்பு இரவையில வணக்கம் முன்னிரவில தராமியும் பின் நிரவில தகஜூதம் கடைசி பத்தில் மூலமாக லைலத்துள் கதருடையாமல் இதுதான் ரமதானுடைய பிரதான வணக்கம் இந்த மூணு வணக்கத்தையும் பற்றி ஹதீஸ் என்ன சொல்லுது மன்சாம ரமபான் ஒரு ஹதீஸ் யாரு ரமதானில நோம்பு வைக்கிறார்களோ மன்சாம ரமபான் நின்று வணங்குறார்களோ மன்கோமது மூணு அமல்கள் கூலி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படும் நோம்பு வைக்கிறீங்க நோம்பு உங்கள் பாவத்தை அழிக்கிறது சொல்கிறீங்க பாவத்தை அழிக்கிறீங்க தகத்து சொகு பாவத்தை அழிக்கள் கதற தேடுங்க பாவத்தை அழிக்க ஏன் பாவத்தை அளிக்கணும் பாவம் பிரச்சனை பாவம் இந்த பிரச்சனை ஒவ்வொரு நோம்பலையும் ஒவ்வொரு முஸ்வத்தை வருகிறேன் கடந்த வருடத்தை விட இவ்வரிடத்தின் சோதனை கடும வாரவருஷம் ஒன்றும் இல்லை என்று நினைக்க கூடாது முறையாக இயங்காவிட்டால் கேள்விப்படாத இன்னொன்று வந்துடும் சொன்னாங்க நாள் போக போக நாட்கள் சிறப்பாகும் உலகம் செழிப்பாகும் என்று சொல்லல வர வர பிரச்சனையாகத்தான் இருக்க வேண்டாம் என்றாங்க கஷ்டமாக இருக்கும் என்றாங்க மாமினியும் ஒவ்வொரு நாளும் முடிந்து அடுத்த நாள் வரும்போது முன்னைய நாளை விட அடுத்த நாள் செடுதிகள் நிறைந்ததாகவே இருக்கும் சொல்லலாம் கூட்டுங்க சந்தர்ப்பம் இருக்கிறேன் சிறந்த நேரம் எது தெரியுமா சஹர் நேரம் நேரத்தில் அடுத்த விட பணத்தில கூட உலமாக்கல் எழுதுறாங்க ஒர்கண் முன்னுக்கு தூக்கி கொண்டு வந்து வைக்குவான் சகர வருமானம் எப்படி எடுக்கிறேன்னு தெரியாது வழிகள் அடைஞ்சிருக்கிறது சகரில் சிற்பார் செய்ய அல்ல கண்ணுக்கு முன்னுக்கு கொண்டு வைப்பாங்க இதனால் நான் பாரமான அமல் நடுநிசையில் எழும்பி சீர்பார் செய்கிறேன் மனசுக்கு பாரம் கண்ணுக்கு கஷ்டம் அல்லா குரான் நல்ல மனிதர்கள் நேரங்கள் அவங்க இஃப்தார் செய்வாங்க வீடுகள்ல பேசி பெண்களுக்கும் வெற்றி வைங்க அலிகளை சொல்லி எங்களுக்கு மட்டும்தான் களிமா இல்லாதவங்களுக்கு இஃபிஃபாருடைய அவங்களுக்கு இஃபிஃபார் தெரியாது நாங்கதான் இதுல பெருமதி உணரோம் நாங்க தான் உணரோம் தஹஜூத்ல செல்லாஹு அழைவு செல்லும் பொருளாதார நெருக்கடியில் இருந்தும் பாதுகாப்பு நெருக்கடிகளில் இருந்தும் வரப்போகிற நெருக்கடிகளில் இருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் இருந்து அப்பவே பாதுகாப்பு கேட்டார் பற்றி சொன்ன காதுகளால் கேட்கும் திருமதியில் இடம்பெறுகிறது தொடராக செய்கிறாரோ அல்ல எ நெருக்கடிகள் வந்தாலும் அதிலிருந்து வெளியாகி போக வழிகாட்டுவன கோடி கணக்கு நஷ்டம் கோடான கோடி கடன் சொத்துகளை வித்தாலும் பிரச்சனை கல்லா ஒரு பழத்தை கொடுத்திருக்கிறார் அவரையும் வழியில தூக்கிட்டு வந்துடும் அவரையும் வெளியில தூக்கிட்டு வந்துடும் வந்து எிலிருந்து வெளியே கொண்டு வாங்கின் விடிவை ஏற்படுத்தும் கவலை பறந்துரும் கவலை போயிடும் இன்னைக்கு நெருக்கடியே நிறக்கிற நேரம் பல பேருக்கு வாழ்க்கையே வாழ்றோம் மறந்து தந்திக்கிறாங்க அப்படியெல்லாம் ஓவரா போல்லை பிடிச்சிரு கவலைகள் மனசிலிருந்து போயிடும் அல்லா அவருக்கு இதுக்கு கொடுப்பா அவரது மண்டையில படாது இந்த வழியாலே ரிசுக்கு வருமான அவரை எதிர்பார்க்காத இடத்தில் அவர்கள் விருதுக்கு இருக்கும் அவரை நினைக்காத இடத்தில் அவர்கள் விருதுக்கு இருக்கும் என்பதை சாப்பாடு மட்டுமல்ல உலகத்தில் வாழ தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களுக்கும் பெயர் ரிது அல்லாவுடைய நல்லது யார்களே மூணாவது அமல் முகாவுடைய தொழுகைய எல்லாரும் சொல்கிறேன் முகா முப்பகலின் சொல்லும் தொழுகை முகருக்கு வாங்கி சொல்வதற்கு சமீபமான நேரம் வரைக்கும் முகாவுடைய தொழுகையே சொல்லலாம் குறைந்தது இரண்டு ரக்காற்றுகள் நடுத்தரமாக நடுத்தரமாக நான்கு காற்று தொழுக்கிறேன் இதுக்குடைய ஒரு பெரிய சக்தி தான் முகா பொருளாதார நிபுணர் விஞ்ஞானி எல்லாரையும் படைத்து ஆற்ற அல்லா சொன்னார் வைத்திருக்கும் அல்லா சொல்லுகிறான் மகனே முற்பகல் நேரத்தில் நாலு ரக்காற்றுகள் தொலைலாத அளவுக்கு ஆக்கி சொல்லாத என்னைதாங்க என்ன காரணம் என்று கேட்டால் கடையில பிசி தூக்க போச்சு அந்த போலி நீங்க போலீ இப்படி கோலை ஆக்காத நீ நான்கு ரக்காசு தொழுதால் அந்த நாளின் எஞ்சிய நேரங்களின் உனது தேவைகளை நான் பொறுப்பெடுக்கிறேன் பொறுப்படுத்திருக்கிறவன் சொல்றான் பொறுப்படுக்கிறேன் இந்த வார்த்தைகள் நம்பிக்கை வரணும் மணிவந்த வார்த்தைகள் நம்பிக்கை வரணும் ரப்பட வார்த்தைகள் நம்பிக்கை வரணும் நம்பிக்கையாக முக்கியம் இப்ராஹிம் அலேசலாத்தன காலத்திலேயும் துகா தொழிலை இருந்திருக்கு மக்சத் இப்ராிம் அலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொழுகை முறையில் விடாம தொழுகிறவர்களாக இருந்தார் இது ஒரு சக்தி இந்த காலத்தில் பொருளாதார நெருக்கடிக்கு முக்கியமான ஒரு தீர்வை சொல்லுங்க நாலாவது பரிகாரம் ஆக்கபூர்வமான பரிகாரம் உண்மையான பரிகாரம் ஊரோட மண்ணுக்கு துவாசை ஊருக்கு துவாசை பழக்கம் நிறைய பேரு இல்லை எத்தனை பேர் கண்டிக்கு போயிட்டு எத்தனை பேர் மாத்தலைக்கு போயிட்டு எத்தனை பேர் கட்டுக்கிட்டே போயிட்டு இருந்து ஊருக்கு எத்தனை பேர் துவா செய்ய ஆயிரம் பேர் போயிட்டு வந்தா ஐநூறு பேரா செய்வாங்க தெரியும் போதுலா துவா வருவாங்க புகாரியில் முஸ்லீமில் இருக்கிற செய்தி கதைகள் பார்க்கணும் இலத்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு புகாரில பார்க்கணும் அவள் செய்யணும் எங்கேயோ போற பாத்தி தேவை இல்லாத பாத்தி மண்டையை குழப்பிறத்தை ஊரில் எங்களுக்கு மறக்க இந்த ஊரில் உள்ள பல வர்க்கங்களை எங்களுக்கு தருவாயாக எப்பமானவர்களே மதீனாவின் சரித்திரத்தை மாற்றி எழுகிறாங்க முன்னால பூமியிலே மனிதன் விரும்பால் ஒரு பூமி அதை மதீனால நாலு பிரச்சனை இல்லை ஒன்று சிவில் யுத்தம் இருபத்தெட்டு வருஷம் மதினாவிட உள்நாட்டு போர் நடந்துச்சு பிரிஞ்சு சண்டை பிடிக்கிற உள்நாட்டு யுத்தம் நடக்கிறவருக்கு யாருதான் சந்தோஷமா போவார் இரண்டாவது நோய் நிறைந்த ஊரை மதினாவிட தண்ணீர் வெளியூரா பிடிக்காது பல பேர் மூத்தா பேசுகிறார் மூணாவது மதினால பொருளாதார பிரச்சனை அங்குள்ள விவசாயம் ஈச்சமணம் தோட்டம் வச்சிருபாங்க கோதுமை தோட்டம் வச்சிருபாங்க அது 6 7 மாசையில சீர்ந்து போய்திரும் அடுத்த காலத்துல கடங்கிடுக்கும் பொருளாதார பிரச்சனை இந்த ஊருக்கு தான் அல்லாஹ் ஹிஜ்ரத் அடைபான் நீண்ட ചരിത്രം ஸுல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு எப்படித்துவம் அல்லாஹ் ஹும்ம 바రీక్ லனா ஃபீ மதீலத்தினா யா அல்லாஹ் இந்த மதீனாவிலே பரக்கத்தை எங்கனா மதீனாவிலே பரக்கத்தை யார யாருலா எங்க ஊருக்கு பறக்க செய்யும் மண்ணுக்கு பறக்க செய்ய எத்தனை பேர் துவா கேட்டாங்க சாப்பாக்க அறுநூறு கிராம அந்த பாலத்தை காட்ட முத்து ஒன்று இருந்தது ரெண்டு அந்த அளவுகோலை காட்ட இருந்தது இந்த அளவுகோலுக்கும் துவா கேட்டாங்க இருக்கிற மாதிரி முத்திலும் எங்களுக்கு செய்வாயாக அருமையான வழிகாட்டல்களை சொல்லல்ல இருக்கிறது உலவாக்கல் இருக்கிறாங்க இவற்றை இந்த காலத்திலேயாவது அமுல் செய்ய ஊருக்குள் போகும் அனைவர்களும் வேறு ஊருக்கு போகும் ஒவ்வொருவரும் அந்த ஊர்களுக்காக துவா செஞ்சு கொண்டு போங்க அல்லாபத்துகளை விட்டு வெட்டும் கண்ணியமான அல்லாவுடைய நல்லர் யார்களே அத்தோடு பாவங்களிலிருந்து விலகோனும் பாவங்கள் இருந்து விலகோணும் வியாபாரிகள் முறையில்லாத பிழையான வர்த்தகங்களில் ஈடுபடக்கூடாது அத்தியாவசிய பொருள்களை படுக்க கூடாது எல்லா பொருளையும் பேசல சரிய சொல்லுது மனிதன் சாப்பாட்டுக்கு பாவிக்கிற பொருள்கள்ல தேவை இருக்கிற நேரம் அதை ஒளிச்சு விக்க கூடாது நல்ல விலை வந்து அவிப்போம படுக்கல் ஹராம் அத்தியரசிய பொருள்களில் பதுக்கல் செய்யறதுன்னு சொன்னாங்க நல்ல மனசுள்ளவனுக்கு ஈமான் உள்ளவனுக்கு பதுக்குற சிந்தனையே வராதா பிழையான ரூட்ல போறவரைதான அந்த ஐடியா வரும் தவறு இழைப்பவன் தான் பதுக்குவான் தவறிழைப்பவரை தவிர வேறு யாரும் பதுக்க மாட்டார்கள் வேறு எச்சரிக்கை வந்திருக்கிறேன் நாற்பது நாளிட கே வந்திருக்க ஆகவே அவைகளை கைவிட்டு அனைவர்களும் மக்களுக்கு உதவியாகத்தான் எங்களது வியாபாரம் என்ற நீயத்துடன் கடந்த கால முஸ்லீம்கள் நடந்ததை போன்று இக்காலத்தில் நடந்தால் அதுவும் ஒரு பெரிய தாவாவுடைய பணியாக மாறும் பல இஸ்லாத்துக்கு அது காரணமாகும் நேற்று சொன்னாரு கேஸ் பிரச்சனை இருக்கிறது பிற மதத்தை சேர்ந்த பல பேரும் பல இடங்களில் முயற்சி செஞ்சு ஏமாந்து வந்துட்டாங்க ஒரு மஸ்த் முயற்சி செஞ்சு இருநூறு சிலிண்டர்களை தருவிக்கிறார் அந்த இருநூறு முஸ்லிம்களுக்கே போராடு ஆனால் அதில் நிர்வாகிகள் யுக்தியாக நடந்து அக்கம் பக்கத்தில் உள்ள அந்நியர்கள் பலருக்கும் நீங்க சிலிண்டரை கொண்டு வந்து ஏற்பாடு செய்கிறோம் என்று ஒரு பத்து இருபது பேருக்கு எடுத்து கொடுத்தா கண்ணீர் வடித்து நன்றி செலுத்திக் கொண்டு போறாங்க ஒரு கட்டம் இது சிரமங்களை நாங்கள் தாங்கிக் கொண்டு லேசை மக்களுக்கு கொடுப்போம் எல்லாம் செழிப்பாக்கி கொள்வதற்கு ஆண்கள் முஸ்லிமான் பெண்கள் அத்துணை பேரையும் மன்னித்தருள்வானாக துனியாவுடைய நெருக்கடிகள் மறுமையின் நெருக்கடிகள் இருந்தும் அனைவர்களையும் இன்று வந்திருக்க கூடிய கஷ்டமான நிலையில் அல்லாஹு தாலா அனைவர்களுக்கும் வரக்கத்தையும் ஏற்படுத்துவானாக இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பானாக அவைகளை உலகத்தில் பரவச் செய்திருவானாக கரிமாவுடன் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் தருள்வானாக